சொல்லுவிடா ராஜா நான் கேப்பே நீ சொல்லுவடாரு எங்கே பூசுவதும் வெண்ணீரு பூணவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேரி நீ நானும் வணங்கிற ஆண்டவன் பூசறது திருநீரா இருக்குது மேல போட்டு பாம்பா இருக்குது நல்லா ரெண்டு வார்த்தை வாய்நாள பேச கலகலப்பான் இப்படி இருக்கா ரேடி என்ன என்னடி ராஜா அது காரணம் இது வரைக்கும் பேசலது இப்ப பேச போகுது சொல்ற ராஜா நான் என்ன கேட்டிருக்கிறேன் திருநீர் பூசுவான் பாம்ப தான் அணிஞ்சிருப்பான் பேசுறது கூட நாலு வார்த்தை நல்ல வார்த்தையா பேச மாட்டார் இவர் போய் நமக்கு பெருமாநாடி எங்க ராஜா சொல்லு அப்படின்னு ஒரு நாலு வார்த்தை ஆசைச்சிருக்கும் ஏ இதுவரை பேசாத பூசுவதும் பேசுவதும் பூம்பதும் கொண்ட சுவாமி ஒருத்தனை ஆளா மதிப்பிடுறதுக்கு அவன் பூசறதையும் பேசுறதையும் வச்சையா அழக்கிறது பூசறதையும் பேசுறதை வச்சுதான் அவன் அழக்கிறதா அப்பா என்ன உயிர்க்கும் இயல்பானான் சாழலோ யாரு அந்த பாப்பா பெத்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் ஈந்த பொடிதில் தன் மகளை தன் மகளை பாட வேண்டியது தன் மகளை பேசுவால் என கேட்ட திருச்செய்லியே அம்மான் பெரிய கேள்வி அந்த வெறும் பேசறதையும் கொண்டு அளக்கிறது அவனுடைய செயற்பாட்டை கொண்ட நடக்கணும் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதை நீ இங்க வந்து புழுகி போட்டு பெட்டியை கொடுத்து தேர்ந்தெடுத்த இயல்பான இயல்பாகவே அவன் தலைவன் யாரும் ஓட்டு கிட்டு போடல ஐயா நீங்க ஓட்டு பெட்டியை வைக்க வேண்டியதில்லை எங்க எங்க தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க தான் தலைவரா வரணும்னு சொல்லிவிட்டாங்க இது ஏன் மீன் செலவு முப்பது கோடி நாற்பது கோடி கார்கில் போற வேற கோடி கோடி இதுக்கு வேற கோடி கோடி நாட்டு பணத்தை இப்படியா செலவு பண்ணணும் என்று எல்லா உயிரங்களும் இயல்பாகவே நீங்கள் தான் உயிர்க்கும் எதிலிருந்து கேட்கக்கூடாது இயல்பான ஆன்மாக்களோ அன்னையிலிருந்து அவன் தலைவன் போனான் இப்படி புத்தை வென்றிடவும் எனவே இன்னைக்கு மட்டும் எல்லாரோட அழைச்சிட்டு போயிருந்தாப்பா இந்த காரியம் எல்லாம் திட்டிக்கும் அணிவார்த்தை இன்னும் தின்னால் திருச்செவியில் அருந்தவும் பத்து பேர் அன்பளித்து வேண்டும் பொருள்கோடு பாண்டியனை புத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாதில் முடித்திடவும் இது மாதிரி ரெண்டு மூணு காரியம் இருக்குடா அதனால என்ன பண்ண போகும்போது எப்படி தாமியும் சொல்லிட்டு போனாலும் சொல்லாமல் போனாரோ எத்தி எத்திட்டு போட்டா இது உலகியல் சொல்லுது உலகியல் சொல்ல போய் அப்படிங்க வச்சா இலக்கியத்துல எனக்கு அப்பவே தெரியும் கூட கூட குழஞ்சா ஜாக்கிரதையாரான் சொல்ல நினைச்சேன் எத்திட்டு போட்டான உடன அப்படி எத்தி யார இவரை கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி உன்னால சில காரியம் எல்லாம் ஆகணும்ப்பா அதனால கொஞ்ச நாள் ஏ என்று உருக்கரந்தான் அடியரோடும் இது யார் கூற்று பரஞ்சோதியார் இப்படிப்பட்ட சிக்கலான இடங்களிலே முன்னும் பின்னும் இருக்கிற சூழலை வைத்து ஒரு அருமையான பாடல் ஆதலால் உடனே உருக்கர்தான் அவ்வளவுதான் உருக்கரந்தான் உருக்கறந்தான் உருவ மாத்தான் இப்ப திருப்பெருந்து கோயிலும் அடியவரும் காணும் அதனாலதான் புலம்பனர் திருவாசகம் முழுதும் என்ன கூறுகின்றது என்று கேட்டால் நீங்க அமைதியா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இல்ல ஐயா ரொம்ப நேரம் ஆச்சு ஒரே ஒரு செகண்ட் போனும் பஸ்ஸுக்கு திருவாசகம் பொழுது என்ன சொல்லுது பிரிவாற்றாமை நன்றி அறிதல் வணக்கம் போன போது என்ன அந்த ஐம்பத்தோரு அறுபத்தி மூணு பதிய ஆமா ஒன்று பிரிவாற்றாமை பெருமானை பிரிந்துவிட்டவியே என்று சொல்கின்ற ஒன்று திருவாதகத்தில் முழங்குகிறோம் இன்னொன்று நன்றி உணர்வு எங்கே இருந்த பெருமான் இந்த ஒண்ணும் தெரியாது எனக்கு ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்க யாவான தத்துவ இது என்னது நன்றி உணர்வு ஒன்று நன்றி உணர்வா இருக்கும் அல்லது பிரிந்ததுனால வருகிற வருத்தமா இருக்கும் இந்த இரண்டின் கூட்டம் தான் திருவாசகம் எங்காலும் படிக்கலாம் நமக்கு வாய வாழ்கள் இருந்து வரைக்கும் படித்தாலும் இந்த இரண்டு செய்திதான் அடிப்படை ஆதலால் தான் இங்கே தொண்டரை கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தியன உருக்கரந்தான் அடியரோடும் உடனே நம்ம ஆராய்ச்சி பையன் மணிவாசர் வரலாறு நான் எம்பில் எடுத்திருக்கேன் ஐயா இப்படி இவர் சொன்னதுக்கு என்னையா அடித்தளம் காரணம் தலையை சொல்லியிருந்தது அவன் ஆராய்ச்சி எம்பில் போறவேன் என்ன பண்ணுவான் நீங்க பக்தர்கள் கேட்டுருவீங்க அவன் ஆராய்ச்சி பண்ணுவான் என் கேள்விக்கு என்ன பதில் நின் அடியாரானார் எல்லாரும் வந்து தாள் சேர்ந்தார் திருச்சதத்தில் பெருமானி ஒரு அடியார் கூட எனக்கு துணைவில்லைப்பா எல்லாடியாரும் வந்து தாள் சேர்ந்தார் என்ன மட்டும் செடி தேர் உடலம் இது நீக்க மாட்டேன் நீங்கள் சிவலோகா நான் மட்டும் இப்படி இருக்குனே எல்லாடியார் வந்துட்டாங்களே என்று சொல்கிறார் ஆதலால் தான் அடியரோடும் உருக்கறந்தான் என்று பாடினார் பின்னணி திருவாசகமே அப்படி மாறியவுடன் புலம்பர பொய்யில் இங்க நீ புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவது பெருமானி எல்லாரும் மெய்ப்பொருளை போனோன்னே என்னை மட்டும் இந்த பொய்யுலகத்துல போட்டு நீ போறது தற்பொருத்தமாப்பா பொருத்தமாப்பா என்றெல்லாம் கேட்க இதெல்லாம் திருச்சதத்துல கொட்டியிருக்கிறது அவ்வளவும் கொட்டியிருக்கிறது அதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நீர்த்தல் விண்ணப்பம் என்னவென்றால் பெருமானே என்னை விட்டுட்டு போயிட்டே தடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விடுதி கண்டாயி விரல் இன் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோஷமங்கைக்கு அரசே தடையவனே தளர்ந்தேன் எான் என்னை தாங்கிக் கொள்ளே ஆவாம் ரொம்ப கலந்துட்ட சுவாமி இனிமே என்னால பேச முடியல என்னை தாங்கிக் கொள்ளி அப்படி பின்னால் இருக்கிற அணிகள் அப்படியே திருவாசகம் பார்க்க இப்படி எல்லாம் புலம்பினார் அப்படி புலம்பணும்னே மேல அங்கிருந்து வந்துட்டது என்னது குதிரை பாங்க போன மாண்பு அமைச்சர் எங்கப்பா அப்படின்னா மாண்பு அமைச்சர் என்ன சொன்னார் பணம் அந்த புறப்பட்டு வருகின்ற பொழுது பெருமானு கிட்ட சொக்கநாதத்தை இந்த பொருளெல்லாம் உனக்கும் அடியவருக்குமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்னு சொன்னாரே அவ்வளவு சரியாக வருவதில்லை ஏன் அப்படி செய்தால் இவர் ஒரு குற்றவாளிக்குள்ள வைக்கணும் ஏன் குதிரை வாங்கிறதுக்குன்னு எடுத்துட்டு போன ஒரு மாண்பு உனக்கும் அடியவருக்குன்னு தரலாமா தந்தா அல்லவா பின்ன என்ன திருவாசனத்தை படிக்கணும் இங்கே இதுக்கு தெருவுகோல் அங்குதான் இருக்கு அது ஒரே ஒரு பாட்டு தான் அன்றே எந்த ஆவியும் உயிரையும் உடலும் உடைமையும் ஒட்டகத்துல வந்த பணம் உடைமையும் எல்லும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே என்று குருந்த மரத்தில் எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கோ அன்றே நான் கொடுத்து விட்டேன்னு சொன்ன யார் வீட்டு பணத்தை இவர் கொடுத்தாருமா இவன் எடுத்து செலவு பண்ணியிருப்பான் நிறையா கேள்வி வருது இல்லை பொட்டி பொட்டியா போகுதுங்கிறான் ஏன்னா இவன் மட்டும் பொட்டி போகலையான்னு அது என்ன பத்து பொட்டியா இருக்கு ஒரு பொட்டியா இருக்கும் அவ்வளவுதான் இப்படி பொட்டி பொட்டியா போக இப்படி எய்யா குதிரையில் வந்த பொட்டியை இவரு எடுத்துக் கொள்வதுக்கு என்ன உரிமை உண்டு அமைச்சர் தானே என்பர் இப்படி என்ன அருமையா திருவாசத்தை படிக்கணும் குன்றேனைய் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ நான் கொடுத்தேன் கொடுக்க எனக்கு என்ன உரிமை அப்போ என்று நீ குறுந்த என்னை ஆட்கொண்டாயோ அன்றே என் ஆவி உடல் உடைமை எல்லாமும் எல்லாம்கிறது மாண்பு மிகு அமைச்சருங்கிற அர்த்தம் ஆமா எல்லாமும் என்னையோட போச்சு குருந்த மரத்தில் உன்னை கண்டு குருநாதனாக கண்டவுடனேயே கொண்டிலையோ நீ எடுத்துக்கிட்டப்பா நான் எனக்கு கொடுக்க என்ன பகுதியும் இருக்கு கொண்டிலையோ இன்றோரு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கனியம் மானி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயக என் செயல உண்ட கொடுத்திருந்த அவன் கொண்டான் கோர்ட் கூப்பிடு முன்ஜாமீன் பின் ஜாமீன் வாங்குறாரா என்ன பண்றாரு வெள்ளித்திரையில் காண்கணிவாசகராய் என்ன உண்டி எடுத்து முடியாது கொண்டிலையோ அருமையான சொல் அந்த சொல்லுக்கு இந்த கோணாவில் அந்த அப்படி போடுறது இந்த காணா இந்த இது ஒவ்வொரு அணு அணுவுக்கும் கோடானு கோடி கொண்டு வரும் இவர் அம்ம போட்டு அடுத்திட மாட்டான இதுதான் இருக்காரு இவரை கொடுக்க என்ன உரிமை இருக்கிறது இவர் மைக்குதான் கிடைச்சிதுன்னா கடைசி திருவாரத்தை பர்ரா யோகிக்கிறையா எங்க திருவாசப்படி திருவாச வச்சுதானே கேள்வி வைக்கிறேன் திருவாசப்படி கொண்டிலையூ தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை அங்க என்ன தெரியுமா யார் கோலோ ததுரது என்ன பெறுவானே இவ்வளவு தூரம் ஆட்கொண்டீங்க கேவலம் என்ன வாங்கிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டீங்க என்னது இதுல யார் பயன்பெற்றது என்னாரு அந்த முன்பில்ல ஆனந்தம் பெற்றேன் உங்ககிட்ட இருந்து யாது நீ பெற்றது ஒன்று என்ப இந்த முட்டாளிட்ட பேத இது என்ன பெற உனக்கு என்ன பெற வேண்டி அப்ப எங்கிட்ட பெறுறதுக்கு உனக்கும் எதுவும் பெற வேண்டியது இல்லை இங்கேயோ சுத்த ஜீரோன்னு உனக்கு தெரியும்னு தெரியுது யாதி நீ பெற்றதுண்டு கேட்டவன இவருக்கு அவன அரண்மன இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார் குதிரை அப்ப வரும் வரும் வரும் சொல்லு வரும் வரும் அவ்வளவு ஒரு பத்து நாள் என்னடா நல்லா கலவு எல்லாம் மீண்டும் யானுரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை வளர்த்த சரி போனா அப்பரை போன ஒண்ணு நேரா அரசனை பார்த்தார் என்ன மாணவிக அமைச்சர் அவனால நம்ம நம்பிக்கை வச்சிருந்தான் அதனால என்ன கேட்டேன் என்ன அமைச்சரே அப்படின்னு கேட்டார் ஆவணி மூலத்தை அதான் கேட்டேன் அருமை அருமை அறிந்தார் திருவாத ஊர் போறாரு சொந்த ஊருக்கு போறார் இப்ப ஒரு தரம் தான் இனி போக மாட்டார் போனா அங்க இந்த செய்ய போச்சு யார் திருவாத ஊருக்காரங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா மற்ற சுற்றத்தா இருக்கலாம் ஐயோ நம்ம பையன் பேரே ரிப்பேர் ஆகி போச்சு இதுக்கு தானா போய் அமைச்சரா போனார் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்தது தான் தெரியும் இங்கே வாடா ராஜா உன்னைதான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படி வந்தது வந்த உடனே பெரியப்பா வந்தாங்க சித்தப்பா வந்தாங்க மாமா வந்தாங்க தாத்தா வந்தாங்க அண்ணன் வந்தாங்க எல்லாம் வந்தாங்க எல்லாம் வந்து உட்காந்து அது சரி எடுத்துகிட்டு போனில்ல இது வரைக்கும் நம்ம நம்ம குடும்பத்தில் ஏதேனும் மாசு மருவ இருக்குதா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நீ எப்படி குதிரை வாங்கிறது இவ்வளோ நாள் என்ன உனக்கு எங்கே கொண்டு போட்ட ஏன் போட்ட ஏன் சொல்லக்கூடாதாடா அப்படின்னாரு நீங்கள்லாம் யாரு அய்யோ குதிரை வாங்கினது போறதும் இல்லாம மூளையும் போட்டுது அப்படின்னு அய்யோ நான் என் தாத்தாடா என் மடியில தான்ண்டா வளர்ந்தேன் இதெல்லாம் பழைய நாகையா நடிக்கணும் போட்டான் இந்த மடியில தாண்டா நீ படுத்திருந்தேன் ராஜான்னு கொஞ்சம் என்னென்ன தாத்தாடாரு நான் தாய் மாமன் தாண்டா அப்படின்னு ஒருத்தர் நான் என்ப்பா பெத்தப்பாவை மறந்துட்டடா நீண்டா அப்படின்னாரு உற்றாரையான் வேண்டேன் ஒரே வார்த்தை இவை இவை அந்த ஊர்காரங்க நாலு பேர் ஏ தம்பி நம்ம ஊருக்கே கெட்ட பேர் வந்துருந்த ஊர் வேண்டேன் ஏ தம்பி நீ போன ஒண்ணு நான் என்ன போனோ கேள்விப்பட்டேன் கற்றாரையான் வேண்டேன் ஐயா உங்ககிட்ட ஒரு நூலகம் இருந்தது பெரிய நூலகம் ஒரு நலட்ச நூல் இருக்குமே அதை கற்பனவும் இனி அமையும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலவா உற்றார் விலகினாங்க ஊர்காரம் விலகுனா கற்றாறு விலகினார் கிளாஸ்மேட் எல்லாம் நூலகத்தையும் கூட இன்னைக்கே யாருக்காக எடுத்து தானம் ரத்தனகிரி கொடுங்க பயன்படும் நூலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேர அருமையா லாரி எல்லாம் சைக்கிள் இல்லாத காலம் மறுநாளே இங்க வந்துட்டு எடுத்து அருமையா லைப்ரரி ஒவ்வொருலையும் பல்வேறு பதிப்புகள் பல்வேறு உரைகள் கற்பனவும் இனியமையும் ஒரு நாலு பேர் இனி என்னதான் நினைக்கிறேன்னா சொல்லுறா என்னதான் நினைக்கிற எல்லாத்தையும் வேணா வேணா வேணான்னு ஓதர்ற என்னதான் நினைக்கிற குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனி என்ன தம்பி இப்படி ஆயிட்டாரே அது அந்த பாட்டு உண்மையிலேயே இந்த மாதிரி போன போதுதான் ஆனா அந்த நேரத்தை இன்னொரு காட்சி கண்டிருக்கிறார் என்ன காட்சினர் இவங்க எல்லாம் போய் போன பிறகு பெருமான் இதற்கு காட்சி கொடுத்து திருச்சிளம்பு ஓசை காட்டிருக்கார் திருச்சிளம்பு ஓசை இங்கே தெரியுது திருவாசகத்துல தான் வாத ஊரில் வந்தி நிதருளி பாதச்சிலம்பி காட்டிய பரிசும் அதனால திருவாசகத்தை கொண்டே மணிவாசகரை சொல்லணும் அந்த பாதச்சிலம் பலி காட்டினார் காட்டினார் ஆச்சு ஆவணி மூலமும் வரப்போகுது நமக்கு வந்துட்டு அவருக்கு இன்னுமேதான் வரப்போகுது அவருக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும் இப்பதான் ஆடி மாசம் அவருக்கு அதனால ஆவணி மூலம் என்னைக்கு வரப்போகுது அடுத்த மூணு பன்னெண்டா நாலு பன்னெண்டா முதல் முதல் அடுத்த மாதம் நமக்கு வரப்போ சிறுவாச பற்றி ஆவணி மூலம் அன்றுதான் வரும் குதிரை சொன்னார அதனால இவர் என்ன ஆவணி மூலத்துக்கு ஊர்ல போனா இப்படி எல்லாம் சொன்னவன்னு யாரும் என்னமோ தம்பி என்னமோ குழம்பி பூட்டா பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பரந்தூரை போனான்னு சொன்னா அந்த எடுத்து குழைவு போட்டான்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க நாலு பேர் சிரிச்சான் உள்ளவங்க எல்லாம் அழுதாங்க இப்படி தம்பிக்கு வந்துடுமா ஆனா ஒண்ணு கடைசியில குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகடற்கே கத்தாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனி அதை சொல்றான் அதனால என்னமோ ஞானம்தான் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி கிடைச்சதோ பிள்ள நல்லா இருந்தா போதும் இந்த குதிரை வந்துட்டா போதும் நம்ம ஊருக்கோ நம்ம பையனுக்கோ கெட்ட பேர் வராமல் இருந்தா போதும் சொக்கனாதா சொக்கனாதா சொக்கனாதா அப்படின்னு எல்லாம் நாலு பண்டு தொண்ணூத்தொன்பது இன்னைக்கு பார்த்துக் கொள்ளலாம் எனவே நாலு பண்டு தொண்ணூத்தொன்பது என்று மீண்டும் இதை நாம் எண்ணலாம் இப்படியெல்லாம் குருமூர்த்திகள் திருவிழாணத்தை சொல்லும்படியாக சொன்னதனால தான் நம்ம சொல்ல முடியும் அதனால இப்படி பழ அடியாராகிய கொண்டு குருமூர்த்திகளையும் வைத்துக் கொண்டு இதெல்லாம் சொல்லும்படியான புண்ணியம் என்ன புண்ணியம் செய்த நெஞ்சுமே என்ற எண்ணையை வாழ்த்து கொண்டு அவருடைய திருவடிகளுக்கு வணங்கி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறியும்